நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது வரகரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் வரகரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு ஆறு கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு தொண்டு பெருங்காயத்தூள் பால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப முந்திரி தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது அளவு செய்முறை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வெறும் வானல் வச்சுருவோம் இந்த ட்ரை பேனில் பாசிப்பருப்பை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் வரகரிசியும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச ஊற வச்சுருவோம் ஊறினதும் அதை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் குக்கர் இந்த பாசிப்பருப்பு அரிசி ஊற அதை போட்டு அதில் கொட்டி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி நல்லா வேக வச்சு இறக்கிடுவோம் ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் ஒரு வானல் வச்சிடலாம் வானல் குழந்ததும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை அதில் வறுத்து அது தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த நெய்லேயே மிளகு சீரகம் நல்லா மிளகு சீரகம் பொறிஞ்சதும் இஞ்சி நல்லா ஃபைனாக சப் பண்ணி போட்டு அதையும் அதில் வதக்கிடுவோம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுவிடுவோம் கருவேப்பிலை போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குக்கர் திறந்துட்டு அந்த ரைஸ் நல்லா குழஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் குழஞ்சிருந்துச்சுன்னா அதில் ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு அதை தாளிச்சிருக்கோம் இல்லையா மிளகு சீரகம்லாம் போட்டு அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கலந்து விட்டோட சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வரகரிசி பொங்கல் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்